வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மாயை நீங்கு படலம் ஏகிய காலையில் இணையில் மாயவள் மோகமொடு அயலுர முனியை நோக்கியே போகுவன் யான் இனி புதல்வர் பேணுவான் நீ கவலேல் என நிறுவிப்போயினாள் போதலும் முனிவரன் புந்தி உள்ளுறும் ஆதரவுந்திட அவள் பின்னேகியே ஏதில நாமெனையனை விட்டேகுதல் நீதியதாகுமோ உரைத்தீ நீ என்றான் ஆ இழை புகழுவாள் அழுங்கல் மாதவ சேயினர் பொருட்டு உனைச் சேர்ந்தது அன்றி ஈண்டு நின்னுடன் இருக்க அன்றி யான் மாயவள் அறிக என மறைந்து போயினாள் அருவினேரலும் சேரலும் வறு பொருள் யாவையும் மறைந்து போயின வெறுவருமுறை புரிவேந்தை விட்டகல் திருவொடு பெயர்வதோர் செல்வம் போலவே மாணலன் எய்திய மாயை தன்புருக் காணலனாகிய கமலத்தோன்மகன் கூணலன் தெளிவினைப் பொறுமி இயங்கியே ஆணலன் அழிவுற அழுங்கி மாழ்குவான் வாவியும் தடங்களும் வரையும் ஏனவும் தேவரும் காமுறச் செறிந்த அற்புதம் யாவையும் காண்கிலான் இறங்கி நின்றனன் ஆவியில் குரம்ப என்னாகும் என்னவே மைந்தனது உருதுயர் மலரின் மேவிய தந்தை தன் உணர்வினால் தகவின் நாடியே அந்தர நெறியில் வந்து அங்கன் மேபலும் எந்தை வந்தனன் கொல் என்று எழுந்து தாழவே ஆசிகள் செய்து நின் அறிய நோன்பு ஒறி காசிபமெலிவது கழருக என்றலும் பேசினன் நிகழ்ந்தன பிரமன் கேட்டு உளம் கூசினன் அவன் மனம் கொள்ளத்தேற்றுவான் வேதமும் கலைகளும் உணர்ந்து மேலதாம் மூது அறிவு எய்திய முனிவனி ஒரு மாது தன் பொருட்டினால் மையல் எய்தியே பேதுருகிற்றியோ பேதை மாந்தற்போல் கண்டது ஓர் நரவமே காமமேயன என் தருதி பொருள் இருமைத்து என்பரால் உண்டு உழி அழிக்கும் ஒன்று உணர்வை உள்ளம் மேல் கொண்டு உழி உயிரையும் கொல்லும் ஒன்று அரோ உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் குறுகி மற்று அதை தள்ளினும் சுட்டிடும் தன்மை எயதினால் கள்ளினும் கொடியது காமத்தீயதே ஈட்டு ஒரு பிறவியும் வினைகள் யாவையும் காட்டியது இணையது ஓர் காமமாதலின் பாட்டமில் புந்தியான் மற்ற அன்னோ இணை வீட்டினர் அல்லரோ வீடு சேர்ந்துள்ளார் நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்து உளாத்தமை எஞ்சிய துயரிடை ஈண்டை உய்து மேல் பிஞ்சியபவக் கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமமே ஆதலில் காமம் உற்று அழுங்கள் நீ புனர் மாதரும் வஞ்சகமாயையாகும் ஆள் தீது இவன் இழைத்தனை தீரத் தொன்மை போல் நீ தவம் புரிக என நிறுவேகினான் மாரதல் நான்முகன் வாய்மை தேர்தலும் தேரினன் மையல் நோய் தீர்ந்து காசிபன் ஏறு அமர் கடவுளை இதய தூண்ணியே வீறு ஒடு நோற்ற நன் வினையின் நீங்குவான் ஆண்டு அவன் அகன்றிடும் அணங்கு தன்சிறார் மூண்டிடு தீமகம் முயலும் எல்லையில் வேண்டி எது உதவு வான் விமலன் போற்றியே பூண்டனள் பெறும் தவம் புகரின் ஏவலால் காசிபன் மாயையைக் கலந்த வண்ணமும் ஆசுறும் அவுணர்கள் வந்த வண்ணமும் பேசினம் அங்கு அவர் பெற்ற பேற்றினை ஈசனது அருளினால் இனியம்புவா